அவர்கள் கூறியதாவது நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஆட்டு தொடை கரியை வெட்டி துண்டாக்கி சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் தொழுகைக்கு அழைக்கப்பட்டதும் கத்தியை எரிந்துவிட்டு எழுந்து ஒழு செய்யாமல் துழுதார்கள்